அந்த மண்டலம் வந்து அடைக்கப்படுதலாம் எனவே இந்த மாதிரி எது நாம எங்க இருக்கிற குப்பையெல்லாம் விட்டு அந்த புகை போய் அல்லது பிணக்காடுகளில் எறிகிற அந்த பிணத்தை போய் போனால இந்த வேலி இந்த மாதிரி அரசே இதுக்கென்று குறிப்பிடப்பட்ட அந்த மரத்தினுடைய அமைப்புகள் இருக்கின்றன அவற்றை அந்த நெய் கொண்டு அந்த ஒலியினாலே செய்யப்படுகின்ற அந்த செல்லுமானால் அந்த புகை அந்த மேலே இப்பொழுது அவ்வப்பொழுது தொலையாக இருக்கிற நமக்கு அச்சமாக அடைகின்றது கூட போய் காக்கின்றதாம் எது மறை அவர் வேள்வியின் வளர்த்தி இதெல்லாம் சங்கடமா போச்சு அப்படியான இந்த நாட்டுல மறைந்த போச்சு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நடக்கணும் மறை என்பது வேதம் சொன்ன இன்னைக்கு இருக்கிற வேதமா அல்லது இதுக்கு முன்னே இருந்த வேதமா இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சியில மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்குதுங்களா இருக்கிற ஆய்வெல்லாம் எல்லாம் வைத்து நோக்கும்போது பெரியவர்களெல்லாம் வைத்து பார்த்து சொன்ன இப்ப இவங்க சொல்ற இந்த ரிக்வேத ஆயுர்வேத வேதம் ரொம்ப பின்னால வந்தது அதுக்கு முன்னே இருந்த வேதம் இருக்கின்றன நச்சினார்கணியரே குறிக்கிறேன் தொல்காப்பித்துல ஒரே தொல்காப்பிய ஒரே ஆசிரியர்கள் குறித்ததில் நச்சினார்கணியர் தான் இந்த ஒரு உண்மையை முதல் குறித்தது இந்த ரிவேதேத சாம வேத அரண் பின்னால் வந்தது அதற்கு முன்னே இருந்த வேதங்கள் அப்புறம் மரமொழிகள் தமிழ் இருந்ததா ஆங்கிலத்தில் எது மரமழில் இருந்ததா என்பது பற்றியெல்லாம் ஆய்வு எழுதியிருக்கிறார்கள் தமிழ்மறை என்றே சொல்லுகிறார்கள் அதனால வேதம் திடீரென இருக்கிற வேதம் தான் என்பதை கருவதற்கு இடமில்லை என்று மட்டும் தெரிகிறது அவ்வளவு வானடிப்பனமறையவர் வேள்வியின் வளர்த்தி தேன அளிப்பன நார மாலர் தேதி ஜோலை அதனால வான வரைக்கும் உயர்ந்து செல்லுகின்றது வேள்வியுடைய தீ ஒளி எல்லாம் ஒவ்வொரு சோலையிலும் என்ன இருக்கு தேன் சொட்டுகின்றது இப்படி உலமா இருக்குதான் அஞ்சுகந்து ஆடுவார்க்கு ஐர் எல்லோரும் பசுமாடு வச்சிருப்பாங்க பசுமாடு வச்சிருப்பாங்க ஏட்டா உண்மையான அந்த பால் தான் சிறந்த பால் ஆவின் பால் தான் மிகச்சிறந்த பால் நீ உணவுக்கு ஏற்றது இதெல்லாம் இப்ப ஆங்கிலேயர் வந்த பிறகு உணர்ந்ததல்ல உணர்ந்த முன்னே தமிழ் நல்லா இருந்திருக்கான் ஆவின் என்று அந்த ஆவின் பால் தான் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சீரந்து அடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்றெல்லாம் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல பெருமானின் அரியோருடைய அந்த சிந்தனையில் நின்று தேனூரில் நின்று பிறந்த திறப்பு அறுக்கிறாய் அறுக்கிறாய் என்றெல்லாம் அதனால அந்த ஆ பசு இருக்கிறதே அது ரொம்ப திறப்பு அது மட்டுமல்ல இப்போ வந்து இந்த கோசம்ரட்சணைன்னு சொல்றாங்களே இதெல்லாம் சொல்லாமல் அதுக்கு முன்ன சொன்னா வேதனை படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்னமோ ஆ என்பதை கோன்னு வச்சு அதை பாதுகாப்பதை சம்ரட்சணை வைத்து சொன்னோடனே எதுவும் வந்து இது அங்கதான் இருக்குன்னு அர்த்தமில்ல தமிழன் என்றோ அன்றே பசுவினிடத்தில் அன்பாக இருந்தால் கூட சொல்லி நினைக்கிறேன் தொல்காப்பியத்தில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குமானால் முதல்ல டாம் டாம் பண்ணிடுவான் ஏ இவ ரெண்டு பேரும் அரசியக்கூடாது இந்த அப்பாவிகள் அடியக்கூடாதுன்னு நினைப்பேன் அதனால அப்பாவியா இருக்கிற ஆள்னா யாரு என்ன யாருலாம் பொன்னான் ரொம்ப அருமையா சொல்லுது அதுல முதல் என்ன ஆவும் பசுவும் பசுவும் ஒரு பசுமா இந்த ரெண்டு பேர் பெரிய பேரரசு ரெண்டு பேர் மோதறதுனால ஓராண்டு ஒரு லட்சம் ஆண்டு பேச சண்டை போட்டுட்டாலும் கூட ஒரு பசுமாட்டுக்கு டிகர் இருக்கக்கூடாது என்று கருதினான் தமிழன் அதுக்கு என்ன பேர் வச்சான் ஓம்பல் பசுவினை காத்து நெடுதி வரை அது வைச்சிருக்க அது தமிழுடைய அறம் எப்ப தொல்காப்பித்த எனவேதான் அப்ப பசுவினை காப்பது என்பது இந்த மண்ணில் பிறந்தவனுக்கு ரொம்ப அன்பு அதான் யாவருக்குமாம் பசுவிற்கொரு வாயுரை திருமூலன் யாவருக்குமாம் ஐயாணி பசுமாட்ட வந்திமே ஆணாயர் மாதிரி மேய்க்க முடியாது சண்டிய சொல்ற மாதிரி மேய்க்க முடியாது ஆணிரை காத்த அடியவர் யார் யார் பெரியோர் பகுதி இதெல்லாம் சிறியோர் பகுதியில் தெரியும் மூன்று பேர் ஆணரை காத்தாடியவர் ஒருவர் யார் ஆணாயர் அவரு அவர்தான் உண்மையிலேயே குளத்தில் பிறந்து வந்தவர் மற்றதெல்லாம் இடைக்கால சர்க்கார் இன்னொருவர் யார் சண்டிகேஸ்வரர் மாட்ட ஒரு நாள் சாதிப்பான் ஒருத்தன் கண்காண அது வந்து ஏ நீ மாடு மேய்க்க வேணா நான் மாடு மேய்ச்சிக்கிறேன் மாடு மேய்ச்சி இடைக்காலமா மாடு மேய்ச்சுவன் அது யார் சண்டிகேஸ்வரர் திருமூலர் சில மணி நேரம் பாத்தீங்களா இப்ப ஆனதை காத்த அடிபவர் யார் அவர்களுடைய இடையே காணும் வரலாற்று ஒற்றுமை வேற்றுமைகளை வளர்க்க ஒரு கேள்வி ஆகலாம் தெரியுமே பெரிய அடிவர வேதன எவ்வளவு ஆய்வுக்காக அவர் இடையே வரலாற்றில் காணும் ஒற்றுமை எழுதுக என்று கேட்டா பிறப்பினாலேயே ஆயராக வளர்ந்தவர் ஆனாயர் அவர் மாடு மேய்த்தவர் ஆனால் சந்திகேஸ்வரர் அவர் மறையவராக பிறந்தும் கூட டைக்காலமாகடிடுார் அது ஒரு காரணம் பற்றி எந்த காரணம் பற்றி யாரு திருமூலர் அது அவர் விரும்பி செய்ததல்ல சந்தியசரை விரும்பி செய்தவர் ஆணாயர் குலத்தினாலே வழி வழியாக வந்ததுனால அதுல இயல்பாக செய்தவர் ஆனால் திருமூலர் தன்னுடைய உடம்பை காண அதனால இடையில நுழைஞ்சார் நுழைஞ்ச ஒண்ணு பத்ம நம்முடைய வந்துட்டார் ஏன்னா அணியமா இது எவ்வளவு நேரமா இருக்கும் அப்படின்னு கேட்டா மணி சொல்றது சொல்லலாம் ஒரு நம்முடைய திருமூலர் அந்த மாதிரி போன நேரம் ஒரு பனிரெண்டு மணி பதினோரு மணிக்கு மேலோ பதினொன்று மணிக்கு மேல போயிருக்கலாம் அந்த மாடுகள் என்ன பண்ணிருக்கு மேஞ்ச மாடு இப்ப பொஸ்கு இறந்துட்டான் இந்த இடையம் அங்காங்க இருக்கிற மேஞ்ச மாடுகள் பாவம் இப்ப மேல வைத்திருக்கிற பத்துனால கத்திட்டு வந்துட்டிங்க வந்தா இவன் அப்படியே இறந்து கிடக்கலாம் இந்த மாடை சுத்தி சுத்தி வருது வருது மோந்து பாக்குது அம்மானு கத்துது புரிஞ்சு கொண்டார் திருமூலர் மணிப்ப என்ன பதினொன்று முக்கால் மேய்பவன் யாரு சொன்னா இருக்கு யூகம் இது மேய்பவன் முழுமையாகய்த்தவர் ஆணாயர் சில ஆண்டுகள் மேய்த்தவர் சண்டிகேஸ்வரர் சில மணி நேரம் மேய்த்தவர் திருமூலர் ஆனாலும் மூவரும் ஆணையை காத்து அடியவர்கள் எனவே நல்ல பசுவினிடமாக தோன்றுகின்ற அஞ்சு பொருளும் பெருமானுடைய திருமுழுக்கிற்கு பயன்படும் ஒரு பக்கம் பெருமானுடைய திருமுழுக்கிற்கு பயன்படும் ஒரு பக்கம் தான் உணவந்தது அப்பாவின் பால் மிக நல்லது அதுமே சாதுவான சாதுவார்தான் சாதுவாரது அதனால அந்த சாதுவான ஒன்றை பயன்கறதியும் சரி தனக்கு ஆண்டவனுக்கு இப்படி ரெண்டுக்கும் பயன்கிறது இதனால அதை எல்லோரும் பாதுகாட்டன் பார்த்தார் திருமூலர் யாவற்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறை நீங்க மாடு மேய்த்து அடிவள் போல தினமும் அவுத்திகேர பகுதியில் வேண்டுகொடுக்கலாம் யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை நான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி அவுத்திகேர வாங்கி போனோம்னா வேற எங்க நான் பார்த்ததில் சொல்றேன் சென்னையில் தம்பு செட்டு தெருவுன்றுதான் சரியான இடம் காரணம் அந்த கனகாம்பால் அந்த கோவில்ல தம்பி செட்டி திருவிழாக்க உள்ள பசுமாடு அந்த கோவிலுக்கு பால் கிடக்கிற மாடு பின்னால கட்டி இருக்குது பின்னாலே அவுத்தி கிரவிக்கலாம் ரொம்ப அழகு அது மாதிரி நம்ம வேற எங்கேயும் கண்ணால் பார்க்கல சாமி சார் சென்னையில் தம்பி செட்டி திருவிழா அதனால நம்ம நினைச்சவங்க சொன்னோம்னா ஆனா ஒரு கட்டு கட்டி ரெண்டு ரூபா ஏன்னா வாங்கி போறதுனால சரி தள்ளு ரெண்டு ரூபா எடுத்துட்டு அப்படியே பிரகாரம் திருச்சுட்டு வரலாம் மலம் வரலாம் மலம் வரும்போது அந்த பசுமாடு கொடுத்துட்டு தட்டி கொடுத்துட்டு வரலாம் எனவே யாவருக்கும் ஆம் பசுவிற்கு ஒரு வாயுரை என்ற அறத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சென்னையில் தம்பு செட்டி தெருவில் கனகாம்பால் கோயில் ஒன்று ஒன்று இருக்கிறது அங்குதான் வேற எங்கேயும் மாடு இருக்கும் அவுத்திக்கிற இருக்காது அவுத்திக்கிற இருக்கும் மாடு இருக்காது இங்கே ரெண்டும் இருக்கிறது அந்த கோயில் மாடே அது மாடுது சிவ சிவ இப்படி ஆனடிப்பன அஞ்சு கந்து ஆடுவார்க்கு அவ்வூர் தானாடிப்பன தருமும் நீதியும் தாழ்வும் அருமை அந்த ஊர்க்காரங்க எப்படி இருந்தாரு மூன்று விதமான பண்டில் அப்படியே தலையின்னு இருப்பாங்களாம் தருமம் அறம் அப்படியே வரலாம் மனத்துக்கள் மாசிலனாதல் அனைத்தரம் முகத்தால் அமர்ந்தே நோக்கி அகத்தானாம் இன்சுலனே அறம் ஒல்லும் வகையால் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் அந்த அற சிந்தனை அப்படியே இருக்க தருமம் நீதியும் நீதிய நடுமையோடு இருப்பது தனக்கு பிரத்தியார் கொண்டு ஒரே நீணங்களை அடிக்கிட்டு போலாம் வேண்டாம் என்று அருமையா திருக்குறள் இந்த சால் என்ன அப்படின்னா நிறைவு அர்த்தம் சான்றாண்மை என்றால் பல குணங்களாலும் நிறைந்திருப்பது அப்ப ஒரு குணம் ரெண்டு குணம் இருந்ததுன்னா சான்றோன்னு சொல்லக்கூடாது குணங்கள் பலவும் நிறைந்திருந்தா தான் ஆளுதல் நிறைதல் எது பல குணங்களாலும் நிறைந்திருக்கின்றனர் அகராதி போட்டு வேணா ஒரு குரல் சொல்லி வச்சுக்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து ஊந்திய தூண் என்ன மனசு தமிழுக்கு தமிழும் அறத்துக்கு அறமும் முதன்மைக்கும் முதன்மையும் அப்ப அன்பு நான் போச்சு ஒழிஞ்சு அறங்களே எல்லா அறமும் போச்சு அதனால மூணு நான் என்னது நான் அருமையா வளங்க தெரியாதுனா தான் வளங்க அந்த நான் நான் என்பது பெண்பாளருக்கு மட்டும் அல்லப்பா இரு கட்சிக்கும் புதிய வைப்போம் என்று சொன்னவர் திருவள்ளுவர்தான் அப்ப நான் பூட்டுதல்னா அங்க நான கயிறுங்களா அந்த கயிற்றில் பூட்டி அந்த அம்புங்கிறது இங்க நான் வெட்கம் இப்படி எல்லாம் இருக்கு ஆகவே அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்து தூண்கள்ல தான் அந்த மண்டபம் நிக்குமா எது சால்வுங்கிற மண்டபம் அப்போ உலகத்துல நாலு கால் மண்டபம் தான் இருக்கு நம்ம திருவள்ளுவர் அஞ்சு கால் மண்டபம் அஞ்சு கால் மண்டபம் இப்படி குடுத்து பேச சொல்லுங்க பேசணும் இது எங்க திருவள்ளுவருக்கு திருவள்ளுவரையும் திருவள்ளூருடைய திருக்குறள்லயே வேடிக்கை பண்றோம் அல்லவா ஐந்து கால் மண்டபம் இது என்னடா திருக்குறள் ஐந்து கால மண்டபத்தை பேசுறாரு எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் வளர்க்குறீங்கன்னா அஞ்சு மணி நேரம் வளர்க்கலாம் ஆமா அன்பு என்ன எனக்கு கிழிக்கிறையா இருக்கா எட்டாம் அதிகாரம் போல சொல்லணும் அன்புடைமை நானுடைமை ஒரு அதிகாரம் பாடியிருக்கான் அப்புறம் ஒப்புறவு அதுக்குன்னு ஒரு அதிகாரம் பாடி இருக்காரு ஒப்புரவுதல் தண்ணோட்டம் அது ஒரு அதிகாரம் இப்படி எல்லாம் பாடும்போது சான்றாண்மை ஒரு அதிகாரம் அஞ்சுக்கு அஞ்சு அதிகாரமே இருக்கு ஒரு அதிகாரத்தை யோகியதையா படிமையால் உரையோட நம்ம சொல்லாமல் மண்டபத்தை தா அவன் கட்டுறதுக்கு பாடுபட்டு இருக்கணும் கூடாதான் நடத்தாது உயிரை விட்டு கட்டிருக்காரு மனுஷன் எவ்வளவு நாள் எப்படி ஆசிரியம் போட்டு மேலே இழைச்சு எல்லாம் கட்டிருக்கேன் நீங்க அதை பேசுறது பத்து மணி நேரம் பழிய கேட்கலாம் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் எனவே தான் அடிப்பன நீதியும் சால்பும் அந்த ஊர்காரல் அப்படியெல்லாம் சிறப்பா இருப்பாருலாம் பண்பாவுமையா அங்கன் மாநகரதனையை அருமறை வாய்மி துங்க வேதியர் குலத்தில் தோன்றிய தூயோர் அந்த அந்தனகுலத்திலே தோன்றியவர் இவர் செங்கன்மால் வீட் செழும் பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமை தெரம் பசுபதியார் அம்மையப்பறை விடாமல் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆன்மாவில ஒருவராக இவருக்கு பேர் என்ன அருமையா பசுபதி அந்த அறுபத்தி மூன்று பேர் இல்ல இறைவன் திருப்பெயரை உடையவர்களாக இருப்பவர்கள் யார் இது ஒரு பெரிய பெரியார் பெரியார் மலர் சரியார் திருமலர்ல யார் யார் தில்லைவாடந்தன வந்து திருநீலகண்டர் முதலால் அவர் இறைவனுடைய பெயரில் திருநீலகண்டர் பெருமானுக்கு பெயர் பெருமான் பெயரை வைக்கிறார் அங்கே இருந்து வரணும் இல்லையே இயற்பை இளையாந்தன் குடிமாறன் அப்புறம் வெல்லுமா மகவல்ல மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் ஆண்டவனுக்கே பெயருண்டு ஆனா வெளியில அதிகமா தெரியாது மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாம் சொன்னார் மெய் உணர்வு அதிகாருமே பண்ணிட்டேன் இப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருமருதுன்னு பார்க்கலாம் பார்த்தால் ஒருவர் நம்முடையவர் யாரு பசுபதி இந்த பசுபதின்னு சொல்லுகின்ற பொழுது சித்தாந்தாத்திரம் ரொம்ப அருமை ஞாபகத்துக்கு வராம இருக்கக்கூடாது அதனால முப்பொருள் உண்மையில பதி பசு பாசம் பதி ஆண்டவன் பசு நாம் பாசம் நம்ம பிடிச்சிருக்கிற சனி அவ்வளவுதான் மூணுதான் இந்த முப்பொருளைத்தான் பதி பசு பாசம் இந்த சொல்லால் முதல் முதல் சொன்ன பெரியவர் திருமூலதான் திருமூலகம் பதி பசு பாசம் எனப்பகர் மூந்தில் பதினைப் போல் பசு பாசம் அனாதி என்று முத முத பிள்ளையார்கூட்டிக்கிட்டது அவ்வளவு நூல்கள் அப்ப பதிப்பசு பாசம் எனப்பகர் மூந்தில் பதி என்பவன் இறைவன் பசுன்னா இங்க என்ன பொருள் கேட்டீங்கன்னா பசுன்னா நம்ம பசுன்னு என்ன கட்டப்பட்டதுன்னு அர்த்தம் எதனால் கட்டப்பட்டது பாசத்தால் கட்டப்பட்டது அதனால பசுன்னு பேரு பாசம் கற்றாறை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனிமையும் என்று இவை நீங்கனா இந்த பசுவானது பதிய இதோடு கட்டிட்டு இருந்ததுன்னா பதிய அடைய முடியாது இவ்வளவுதான் சித்தாந்தம் ஒண்ணும் இல்லீங்களா இந்த பதுவாக இருக்கிறது எதனால கட்டப்பட்டிருக்கு உற்றார் உறவினர் கற்றார் தம் ஊருக்காரரு தாம் பேசுகிற முடிவு கூடவன் என்று இப்படி கட்டப்பட்டிருக்கிறான் இந்த கற்றிருக்கிற வரைக்கும் பதிய அடைய முடியாது அந்த கட்டை நீக்கின பதிய அடைஞ்சோம் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் பாசமாம் பற்றறு பாரிக்கும் ஆரியணி இந்த பாசமாம் பற்ற அறுக்கணும்னா என்ன பண்ணும் இந்த பதியும்னால அடிக்கவும் முடியல அவன் என்ன பண்ணுவீங்க அதுக்காக என்ன பண்ணும் இன்னொரு பென்சில தூக்கி போடணும் மாற்று ஒண்ணு கொடுத்தே அது போலதான் இங்க பசுவோடவே பாசத்தோடவே கட்டி இருக்கிற பசு என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கண்காள் காண்பீன்களோ ஒலியும் ஒலியுமே பாத்துக்கிட்டு இருக்கேடா இத பாருடா அப்படின் வாயே ஊர்வம் போய் பேசுறியே கொஞ்சம் ஆண்டவனை வாழ்த்து கண்காள் செவியே எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறியே கொஞ்சம் கேளுங்களே திருமுறைகள இப்படி ஒன்றை விட்டுட்டு நின்று பெற்றப்பட்டதே போகும் திருவள்ளுவர் அதான் தான் நான் சொன்னேன் பற்றின இதை பற்ற என்ன ஆச்சு இதை நீ பற்ற பற்ற பற்ற இதுவரைக்கும் பற்றி இருந்தது தானா போயிடும் எவ்வளவு அருமையான உடல்நூல் தத்துவம் உடல் உல்த இப்ப எல்லா பற்று நிறைய இருக்கு பற்றே விடுனா பற்றையா நானா விடமான சித்தே போடுவான் அதனால இங்க வரதான் நீ எத்தனையோ பற்று வச்சுக்க அதோட இன்னிலிருந்து நமக்கு மேலே ஒருவனடா நாளும் தெரிஞ்ச தலைவன் அவனை கொஞ்சம் புடிதா இத பிடிக்க பிடிக்க அது என்ன பண்ணது அப்படி அப்படிதான் இப்படியாக பசுபதியு வச்சுருக்க சித்தாந்தம் விளையாட்டுன்னு ட்ரைவல்தான் சாத்தனம் விளையாட்டா படிக்க வேண்டியதுதான் ஆண்டவனே ஐந்து விளையாட்டா தான் செய்யறான் படைத்தும் விளையாடி அதனால பசுபதிங்கிற ஒரு அருமையான பெயர் வந்ததுனால இதெல்லாம் இத்தனையும் சொன்ன பசுபதியார் ஆய அந்தனர் அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அறியாமலே வடிவம் தூய அன்போடு தொடர்பியில் இடையராசுருதி நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றாரு அவருக்கு இப்படியோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பற்று இவருக்கு என்ன பற்று கேட்டா உருந்திரம் என்பது வேதம் மந்திரங்களிலே ரொம்ப சிறப்பான மந்திரம் என்று சொல்றாங்க சொல்றாங்க இங்க எல்லாம் சில சொல்ல வேண்டியிருக்கு என்ன பண்றது சொல்றோம் சந்தர்ப்பம் வரும்போது அது என்ன என்ன அந்த வர முடியல தென்மொழிலேயே தகராறு இங்க வடமொழிலேயே நாங்க என்ன பண்ண போறோம் கிடையாது இங்கேயே தகரால இருந்தோம் அங்கே என்ன படிக்க போறோம் கிடையாது ஆனாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா பேச முடியுது அவ்வளவுதான் அந்தபதி உருதிரங்கிற மந்திரம் இருக்கிறது என்று சொல்லுது இன்னைக்கு அருமையா சொல்றோம் அந்த ருத்ரஜபம் தான் ரொம்ப உயர்ந்த மந்திரம் என்று எல்லாரும் சொல்லுறாங்க அது வேதத்துல அந்த மந்திரத்துல முடிவான உருடத்துல ஒரே வருடத்துல சொல்லப்படுது என்னது கேட்டா திருவைந்தழுத்து தான் அந்த உருதபம் மனங்க அந்த திருவைந்தழுத்தை விடாமல் சொல்லுவது என்று சொல்றாங்க இப்போ அதுக்கு வந்து திருவைந்தழுத்தே பெயரா நம்ம தமிழ் மக்கள் சொல்லிட்டாங்க ஆனா இவங்க என்ன கேட்டா உருதிரஜபம் ருத்ரனை வந்து வெளிபடுறது அப்படின்னு சொல்றாங்க இந்த ருத்ரன் ருத்ரன் அடித்தற்கடவு பெருமான் அந்த ஐந்து பேர்த்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில வச்சுக்கிட்டாங்க அதனால் இந்த உருதமம் என்பது கூட நீங்க திருவைந்த அமைப்பாரு அதுதான் முடிந்த முடிவு முடிந்த முடிவு அதுதான் பெருமான் நம்முடைய வாழ்நாளினுடைய நிறைவிலே எல்லோருக்கும் அருள் செய்தது வேதம் எனும் மெய்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவாயவே போன வேதமெல்லாம் படிக்க போறீங்க முடியாது என்ன சாரமா சொல்லப்படுது அப்படின்னா வேதம் நான் எனும் விப்பொருளாவது முடிநிலையாக அதனுடைய அடிநிலையாக இருக்கின்ற ஒரே ஒன்று இருக்குன்னு அது நமச்சிவாய தான் போமையான மந்திரமாக இது இதை வைத்துக் கொண்டுதான் இந்த காலத்தில் இருக்கிற மறுமடிகள் போன்றவர்கள் ஆராய்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க சொல்லுகிற வேதங்கள்ல முடிந்த பொருளா நான் திருவேந்திரத்தான் சொல்லப்படுதா இல்லை ஆதலால் இங்க நாங்க குறிக்கிற வேதம் நீங்க இருக்கட்ட வேதம் அல்ல நான் இப்ப இருக்கிற வேதம் என்று ஏனென்றால் மெய்ப்பொருளா முடிந்த முடிவாக சொல்லப்படுவது குறிக்கப்படுகிற இல்லாத போது அப்ப வேதம் வேறுதான் சொல்றாங்க மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நிச்சவாயி என்று அதே போல முடியா பெருமான் சண்டிகர வரலாற்றுல இன்னென்னு இன்னென்ன பயன் சொல்றாரு அங்கே மறையின் பயனாம் சைவம் போகல் அப்ப வேதத்தினுடைய முடிந்த முடிவு என்னன்னாரு எது சைவம் என்று சொல்றாரு உண்மையிலேயே இப்ப இருக்கிற வேதத்தினுடைய முடிந்த முடிவாக சைவம் தான் சொல்லப்படுற சைவம்னா சிவபரம் பொருள் சைவம்னா சைவம் சாப்பாடு அல்ல இப்ப சைவம்னா சீக்கிரம் சாப்பாடுல அல்லவா சிவபரம் பொருளே நமக்கு தலைவன் வேற யாருமே சிவபெருமான் ஒருவனே நமக்கு தலைவன் என்று கொண்டு ஒழுகுவது அப்படி இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டு சொல்ற மறையின் பயனாம் சைவமும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதெல்லாம் நீங்க நீண்ட நியமன பின்னால் என்ன வேண்டிய கருத்துக்கள் இருக்கட்டும் இந்த ஜப இந்த மந்திரத்தை நம்ம விடாமல் இவரை செய்வாராம் ாகி அத்தொழில் தலை நின்றார் அத்தொழில் தலை நின்றாம் அந்த மந்திரத்தை ஓடுதலையே தொழிலாகக் கொண்டிருப்போம் அந்த மந்திரத்தை ஓதுதலையே தொழிலாகக் கொண்டிருப்பவர் இந்த தொழில் வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதாவது செய்வது தொழிலாகாது இடைவிடாமல் செய்வதுதான் தொழில் என்ன பணி அப்படின்னு சொன்னா ஆசிரியன் அப்படின்னு திறந்து முடிவுகின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து அதிலே தான் கிடையாது அதனால ஆசிரியர் தொழில் எப்பாவது ஒரு நாளைக்கு போய் நான் வந்து பலன்டத்துறேன் தொழில்னா அதே தொழில் ஐயா கே இருக்காங்க நான் வந்து வங்கியில இருக்கிறேன் ஏன்னா வங்கியிலே வருது போய் வர வர போறேன் அது மாதிரி இந்த தொழிலுங்கிறது ஒரு எப்பொழுதாவது ஓரொரு கால செய்த அதுவே இருந்தாதான் தொழில்னு அவர் வந்து எந்த நேரம் எப்பவும் கேட்டா இதே தான் இந்த உருதனம் சொல்லுவது என்று சொன்னார் இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு திருக்குறள் ஆராய்ச்சி பண்றது ஓப்பர் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ன பண்ணுங்க புலவர் தொழில் என்ன ஓப்ப தலைக்கூடி இங்க படிமையில கூட ஏமாந்துட்டார் பாவம் ஒருத்தர் ஒருத்தரை கண்டு காணுகின்ற பொழுது கிடையாதுல்ல பசுல போய் இறங்குற வரைக்கும் பேசினோம் அவரதான் கூடுவதும் உள்ள பிரிதலும் எப்பொழுதாவது நேருவது அது எப்படி தொழில் ஆகும் தொழில்னா விடாமல் மனக்கொடர் எழுதினர் எல்லாம் ஒன்னும் ஒன்னும் புகைப்பச்சு அது விட அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சரியான வரையில் ஓப்ப தலை ஒரு கணவனும் மனைவியும் சேர்கின்ற பொழுது எப்படி மகிழ்ச்சியாக கூடுறாங்களோ அப்படி கூடி உள்ள பிரிதல் பிரியும் போது எப்படி ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்களோ அது போல கணவன் மணிக்கு போல வாழ்வது புலவர தொழில் விளக்கணமா இருக்கு என்ன தலை கூடி எந்த நூலை எடுத்தாலும் அந்த நூல மகிழ்ந்து படிக்கணும் தன்மை முந்தைவினை முழுவதும் மகிழ்ச்சியா தொடரணும் அப்ப எந்த நூல் எடுத்தாலும் சரி சிலப்பதி ஆரமா அர ஆர அப்படின்னு என்ன நச்சினையா ரொம்ப அருமி பெரிய பிராணமா அப்படி ஓப்ப தலைக்கோட உள்ள பிரிதல் அந்த நூலை விட்டு நீங்கின பிறகு இந்த கருத்துக்கள் எல்லாம் நெஞ்சிலேயே இருக்கணும் அவன் புலவன் தொழில் ஜீவ இது எந்த நூல் சட்டியும் உருவாக்கல இந்த புலவனை ஒரு சட்டியும் உருவாக்காது அந்த சட்டியும் உருவாக்கிட்டாதான் அந்தந்த சட்டி உருவாக்கிட்டாலும் முடியாது அப்ப எந்த நூலை எடுத்தாலும் ஓப்ப கூடி உள்ள பிரிதல் அந்த நூலில் இருந்து பிரியும் அந்த கருத்துக்கள் எல்லாம் உள்ளத்தில் இருக்குமாறு பிரிதல் புலவர் தொழில் ஏன்னா இது விடாம இருக்கு இந்த உரை தான் சிறந்த உரை அதுதான் சிறந்த அப்படி இருந்தா எப்படி இருப்பான் சிந்தாமன் எடுத்துட்டா மூடி வச்சுட்டா அப்படியே இருக்குது மனு பெரிய பிரான் எடுத்தா அறுபத்தி அப்படியே இருக்குது ஞானசுமந்த தேவார எடுத்தா அப்படியே இருக்குது ஜிவ ஜீவா அதுதான் நடமாடும் பல்கலைக்கழகங்கிறது எது இப்ப சொன்ன பாருங்க அதை குறிக்கலாம் சிவ சபை குறிப்பிட நீக்கி விடுவேன் அதனால அதனால எந்த நூல் எடுத்தாலும் அது அப்படி அதிலேயே அந்த அப்படிதான் முன்னெல்லாம் படிச்சவங்க இப்ப நூல் எடுத்துக்கிட்டான இந்த போர்க்கு இருக்கிறதெல்லாம் இப்ப இப்ப வந்தது இப்ப வந்தது அப்ப எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஆசிரியர் எடுத்துக்கிட்டான ஒரு பாடம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படிதான் நடத்துவாங்க அனைத்தே புலவரது <laughs> ஒன்றை இடைவிடாது செய்யும் போதுதான் தொழிலாகவே தவிர எப்பொழுதாவது செய்வது தொழிலாக பணியாகும் பாடும் பணியே பணியாருள்வாய் என்றார் அதுபோல இந்த மந்திரம் ஓதுதலே பணியாக இருந்தது அப்படி நின்றாராம் இந்த பெரியவர் பசுபதியார் கரையில் கம்பாலை புல்லோழி கரங்கீட மருங்கு பேச மென்சுரும்பு அறிந்தீட கருவாரால் பேராடும் நீரை நேடுங்கயல் நீரிடை நேருப்பழுந்தனைய வீரை நெகிழ்ந்த செங்காமாலன் பைகையுள் மேவி எங்க போய் இந்த ஜபம் பண்ணுவார்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் நேரம் ஒரு குளத்துக்கு செல்வார் அந்த குளத்தில் நின்று கொண்டு இவரை ஜபம் செய்யணும் அமர்ந்து அமர்ந்தெல்லாம் அமர்ந்தெல்லாம் நின்றவாறு